இப்பாஸ் அலி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது ஏழு உறுப்புகள் படுமாறு சஜிதா செய்யும்படி நபிசல்லாஹோ அலைஹெல்லம் அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள் ஆடையோ முடியோ தரையில் படாதவாறு தடுக்க கூடாது எனவும் கட்டளையிடப்பட்டார்கள்